அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அழகிய குணமுடைய அவர்களின் லீமானில் பரிபூர்ணமானவர் ஆவார் உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியரிடம் சிறந்தவரே அதாவது அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்பவரே என்று நபி அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஒன்று ஆறு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்